प्रपन्न पारिजाताय ிாத்தயத்த வேத்தைக்காணமுதிரா கிருஷ்ணா நம இைர்ஜி சர் எம் சாமியே ஸ்தனோஷம் சமம் ப்ரம திரமணி தேித்த பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஞானகர்ம சந்யாசத்தையே தொடர்ந்து உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார் ஞானியினுடைய ஞான நிலைய ஞானத்தினால இருக்கக்கூடிய மன மாறுதலை மனநிலையை வர்ணனை பண்ணிக்கொண்டே இருக்கிறார் பகவான் இந்த ஸ்லோகத்தில் ஏற்கனவே இதுக்கு முதல் ஸ்லோகத்தில் நேற்றுக்கு சொன்ன ஸ்லோகத்தோட கன்டினியூவேஷன் தான் ஏஷாம் மனஹா சாமியே ஸ்திதம் தைஹி இகைவ சர்க்கா ஏஷாம் எவர்களுடைய மனஹ மனமானது சாமியே சாம்யேன்னா சமமாக இருக்கக்கூடிய பிரம்ம தத்துவமாகிய ஆத்மாவினிடத்தில் ஸ்திதம் நிலை பெற்றிருக்கிறதோ தைஹி அவர்களால் இகைவ இந்த உடலில் வாழ்கின்ற பொழுதேயே இந்த மனித பிறவியிலேயே சர்கஹா சர்க்கஹான்னு சொன்னா இந்த பிறப்பு இறப்பு சுழலானது அல்லது சம்சாரமானது அல்லது இந்த படைப்பானது ஜிதஹா வெற்றி கொள்ளப்பட்டது இந்த வாழ்க்கையை அவர்கள் வெற்றி கொண்டு விட்டார்கள் முக்தி அடைந்து விட்டார்கள்ங்கிறதே வேற விதமாக பிரசன் பண்றார் அவர்களுக்கு உடல் பற்றோ உலகப்பற்றோ இன்னொரு பாஷையில் சொன்ன அகப்பற்றோ புறப்பற்றோ எதுவும் இல்லை எப்பொழுது அற்றது பற்றனில் உற்றது வீடுன்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி உடனேயே அந்த உண்மை விளங்கிவிட்டதால் அவர்கள் முக்தி அடைந்தவர்களாகிறார்கள் அடுத்த வரியில விளக்கம் சொல்றார் பகவான் நிர்தோஷம் ஹி சமம் பிரம்ம அப்படி படிக்கணும் அத பிரம்மன் அல்லது ஆத்மஸ்வரூபமான பிரம்மமானது சமமாக அல்லவோ இருக்கிறது அது யாதொரு குற்றமும் இல்லாததாக அல்லவோ இருக்கிறது நம்ம இன்னொன்னையும் சேர்த்துக்கணும் எந்த குணமும் அற்றதாகவும் இருக்கிறது தோஷமும் இல்லை குணமும் இல்லை நிர்துஷ்டம்ஹி பிரம்ம நிர்குணம் ஹி பிருனு சேர்த்துக்கணும் இத பதிமூணாவது அத்தியாயத்தில் இருக்கிற முப்பத்தி ஓராது ஸ்லோகத்துலையும் இந்த உண்மையை பார்க்கலாம் நாம ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு அங்கேயும் அதை இதையும் நம்ம சம்பந்தப்படுத்தி பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும் அநாதித்வாத்து நிர்குணத்துவாத்து பரமாத்மாயம் அவ்வியா கவுந்தேய நகரோத்தி ந உபதேசம் பண்ண போறார் அதாவது ஆதியற்றதாக குணமற்றதாக மாறாததாக இந்த பரமாத்மா உடம்பில் இருக்கிறது இருந்தபோதிலும் இந்த ஆத்ம தத்துவம் எந்த செயலையும் செய்வதும் இல்லை அதன் பலனையும் அனுபவிப்பதும் இல்லை அப்படின்னு அங்கே சொல்கிறார் அதை இங்கே நாம் நினைவுபடுத்திக்கணும் ஏன்னா இங்கே நிர்தோஷம்னு இருக்குது அங்கே நிர்குணம்னு இருக்குது அதுக்காக தான் கோட் பண்ணேன் அநாதித்வாது நிர்குணத்வாத்து அதாவது இந்த நாயை சமைச்சு சாப்பிட்றவனுடைய தாழ்ந்த குணத்தை தோஷங்கிறோம் குறைங்கிறோம் பிராமணனோட உயர்ந்த குணம் அது ரொம்ப உயர்ந்ததுன்னு நினைக்கிறோம் இதை தாழ்ந்ததுன்னு நினைக்கிறோம் இந்த உயர்ந்தது தாழ்ந்ததுங்கிறது ஆத்மஸ்வரூபத்தில் பிரம்மஸ்வரூபமாக இருக்கிற ஆத்மாவனிடத்தில் கிடையாது உண்மையிலேயே நாம் எல்லோரும் பிரம்மஸ்வரூப்கிறது தான் சித்தாந்த உபதேசம் ஆகையினால யாராக இருந்தாலும் உபாதி தோஷங்களோ உபாதி குணங்களோ உபகித சைத்தன்யமாகிய பிரம்மாத்மஸ்வரூபத்தை பாதிக்கிறது இல்லை அதுதான் இங்க சொல்ற நிர்தோஷம் ஹி சமம் பிரம்ம சமமாக இருக்கிற ஆத்ம பிரம்ம தத்துவம் நிர்தோஷமாக அல்லவோ இருக்கிறது தஸ்மாத் எனவே தே அவர்கள் பிரம்மணி அந்த பிரம்மத்தினிடத்திலேயே ஸ்திதாக நிலைத்திருக்கிறார்கள் பிரம்மத்தினிடத்திலே நிலைத்திருக்கிறார்கள்னா மனசு எப்பவும் ஆழமாக அந்த தத்துவத்தையே தியானம் பண்ணுறது ஒருத்தருடைய உடம்பையோ மனசையோ அவங்களுடைய குறைகளையோ நிறைகளையோ எதையும் பார்க்குறதில்லை எல்லாருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருளை மாத்திரம்தான் இவர்கள் கவனிக்கிறார்கள் இந்த மேலெழுந்த வாரியான குணதோஷங்களை அவர்கள் ஒருபொழுதும் பொருட்படுத்துவது இல்லை அப்படிங்கிறதான் இந்த ஸ்லோகத்தினுடைய தாற்பயம் ஏஷாம் இஹை எல்லோருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரிவோம் தேனி வேதபுரி ஸ்ரீ சுவாமி ஓம்காரானந்தர் அவர்களுடைய கற்பவே கற்போம் என்ற தலைப்பிலான அருள் உரைகள் தினசரி அன்பர்களுக்கு வாட்ஸ்அப் வாயிலாக பகிர்ந்து கொள்ளப்படுகிறது